ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்புல திலத்தனுடைய ஆவிர்வாவத்தை சொல்லக்கூடிய தக்ஷயஜத்தை விரிவாக பார்த்துன்னு வரும் இப்படி தாட்சாயணி தேவதைகள் கூட்டங்கூட்டமாக அந்த யாகத்துக்கு போறதை பார்த்துட்டு நாமும் யாகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பரமேஸ்வரன்ட்ட வந்து பேசுகிறேன் பர்த்தாகிட்ட உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறார் நாமும் போகணும் நான் கொஞ்ச நேரத்தில் தயாராகி வந்துடுறேன் நாமும் யாகத்திற்கு போவோம் தஸ்மின் பகிநோ மமோ பர்பிஸ்வகை துவவம் கமிஷியந்தி சுகர் அகஞ்ச தஸ்மின் பவத்தாபிகாமையே சகோபநீதம் பரிபர்கமரிஹித்தும் அங்கே பந்துக்கள் அத்தனை பேரும் வருவாள் யாகத்திற்கு கல்யாணத்தும்போது பார்த்தது எல்லாரையும் அதற்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பார்க்கவே இல்லை என் சகோதரிகள் குழந்தைகள் எல்லோரும் வந்திருப்பா இந்த யாகத்தை ஒரு காரணமாக வச்சுண்டு நம் வந்துக்கள் அத்தனை பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யாகத்திற்கு தேவையான வஸ்துக்களை நான் எடுத்துக்கிறேன் நாமும் போவோம் யாகத்திற்கு ததஸ்வசிருமே நனு பர்திரு சம்மிதா மாதிரி கிளிண்ண தீயஞ்ச மாதரம் திரக்ஷே சிரோத்கண்டமனாமகர்ஷிபி உன்னீயமானஞ்ச மிருடாத்வரதம் அக்கா அத்திம்பேர் குழந்தைகள் அத்தை எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அம்மாவையும் பார்க்கணும் உங்கள் மாமியார் பார்க்க வேண்டாமா மகர்ஷிகள்லாம் வந்துருப்பா உங்கள் சிநேகித்தவர்களெலாம் வந்துருப்பா எல்லோரையும் பார்க்கணுமே இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தாதானே, தானே வரேன் ரெண்டு பேருமாக போவோம்னு ரொம்ப சந்தோஷமா சொல்கிற தாட்சாயின் அப்படி சொல்கிறத கேட்டுட்டு பரமேஸ்வரன் மௌனமாக ஏவ் கிரித்ரா பிரியஜாபிபாஷித்தியபியதத்தப்பிரஹசன் சுகிருப்பிரியரித மர்மபித குவாகிஷூன் யானாஹோ விஸ்வசாம் சமக்ஷ பரமேஸ்வரனுக்குத் தெரியாதா என்ன நடக்க போகிறதுன்னு கொஞ்ச நாள் யோஜனை பண்ணிவிட்டு லேச சிரச்சுடு தாட்சாணிகிட்ட பரமேஸ்வரன் பேசுற த்தோஜித்தோபனமேவோனே அனுதான் அப்பிந்தி பந்துஷு தேஜியனுஷய பலீயசானாத்மியமத மன்யன கட்டாயம் போகணும் யாகத்திற்கு என்னுடைய மாமனார் யாகம் பண்ணுறார்னா கட்டாயம் போகணமே அனாகூதோத்வரங்கச்சேத்து ஆஹூத ஸ்மார்த்த கர்மணி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சோமயாகம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டாலே போகணும் கூப்பிடலேன்னு நினைக்கப்படாது கூப்பிடணும்னு எதிர்பார்க்கப்படாது கல்யாணம் கார்த்திகை எல்லாம் கூப்பிடாமல் போகப்படாது ஆஹூத்தா ஸ்மார்த்த கர்மணி கல்யாணம் உபநயனம் ஷஷ்டிப்தபூர்த்தி எல்லாம் நடக்கிறதுன்னா கூப்பிட்டால்தான் போகணும் கூப்பிடாமல் போகப்படாது சோமயாகத்திற்கு கூப்பிடணும்னு எதிர்பார்க்கப்படாது கூப்பிடாமையே போகணும் அதனால் யாகம் நடக்கிறதுன்னு இப்போ நம்ம காதலில் விழுந்துடுத்து கட்டாயம் போகணும் அதுவும் மாமனார் யாகம் பண்ணுறாருனா கட்டாயம் போகணும் ஆனால் அங்கே போனால் நமக்கு எந்த அளவுக்கு அங்கே மரியாதை கிடைக்கும்னு தெரியலையே நீ ஆசைப்பட்ற அம்மாவை பார்க்கணும் சகோதரிகளை பார்க்கணும்னு ஆசைப்படுற போவோம் ஆனால் நாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரே யஜமானன் அப்போது நாம் எப்படி போகிறது நாம் வரப்படாதுன்னு நினைக்கிற இடத்துல நாம் போய் நிற்கப்படாது அனாகுதா அப்பயபிபியந்தி பந்துஷு அந்த இடத்துல போனால் நமக்கு அவமானம்தான் மிச்சமாகும் அதனால் போவோம் கூப்பிடுவோம் கூப்பிட்டப்பறம் போவோம் இல்லைன்னா யாகம் முடியட்டும் அப்புறம் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ போக வேண்டாம் எதிவிரஜிஷ் சதிஹாய மத்வசா பதிரம் பவத்தியா ந தோ பவிஷ்ய சம்பாவிதஸ்யஸ்வனாபவாசியோ மரணாய கல்பதே அதேனாலே இந்த யாகத்திற்கு நாம் போக வேண்டாம் தாட்சாயினி சொன்னால் சரி நான் மட்டும் வேணாம் போய்ட்டு வரேனே அக்கா எல்லாம் போகிறா அவளோட நானும் போய்ட்டு யாகத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் நீயும் போகப்படாதம்மா போகாதே நீ போகணும்னு என் வார்த்தையை மீறி நீ போனையானால் உனக்கும் எங்கள் அவமானம்தான் மிச்சமாகும் பரவாயில்லன்னு அதையும் நினச்சி நீ போனால் அது பிராணஹானியாக போயிடும் ஆகையினாலே போக வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாயிரு போவோம் நாம் அப்புறமா போவோம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிற இருந்தாலும் அவளுக்கு பந்துக்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை பிறந்தாத்துக்கு போகணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ற பிரவேஸ்வரன் சொல்லிவிட்டு அந்தர்தியான மேற்கொண்டு தாக்ஷாயினால் பேச முடியல கூப்பிட்டு பார்த்தால் அவர் தியானத்தில் இருக்கார் சரி போய்ட்டு இங்கே தங்க வேண்டாம் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்துடுவோம்னு கிளம்புறான் தாக்ஷாயினி புடவையை மாற்றிண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு கிளம்பி போகிறா யாகத்திற்கு சகோதரிகளோடு எல்லோருமாக சந்தோஷமாக பேசிண்டு யாகசாலைக்கு போய்சேர்ந்த தத்தோ வினிஸ்வசிய சதி விஹாயத்தம் சோகேன ரோஷேணச்ச தூயத்தா ஹ்தா பித்திரோரகாத்ஸ்திரைன விமூடதீர் கிருஹான் பிரேம்நாத்மனோ யோர்த மதத் சதாம் பிரியஹா அப்பாவை கேட்கணும் ஏன்பா என்ன ஏன் கூப்படல உங்கள் மாப்பிள்ளையை ஏன் கூப்படல கூப்பிட வேண்டாமா அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்கணும் அப்படின்னு மனசில் தீர்மானம் பண்ணிட்டு வரா சகோதரிகளோடு யாகசாலைக்கு வந்து சேர்ந்த அப்படி வரணும் வரணும்னு எல்லோரையும் தக்ஷன் வரவேற்கிறான் வரவேற்று எல்லோருக்கும் ஆசனம் கொடுத்து வரவேற்கிறான் ஆனால் தாட்சாயினிய மாத்திரம் பார்க்கவே இல்லை சௌதரிய சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா மாத்திராச்ச மாதிரிஷ சாதனம் தத்தாம் சபரியாம் வரமாசனஞ்ச நாதத்த பித்ரா பிரதிநந்திதா சதி தெரிஞ்சுனுட்டா தகப்பனார் நம்மளை அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுனுட்டா தாயார் கூப்பிட்றா வா வா வா சௌக்கியமாக இருக்கியா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கியா மாப்பிள சௌரியமாக இருக்காரான்னு விசாரிக்கிறான் சகோதரிகள்லாம் விசாரிக்கிறான் எல்லோருக்கும் பதில் சொல்லிட்டோ தகப்பனார்கிட்ட வந்தா அப்படி தக்ஷண்ட்ட வந்து அருதிரபாகம் தமவேக்ஷாத்வனம் பித்ராச்சேவே கிருத்தேளம் விபோ அநாதா யஜசதீஸ்வரி சுகோபலோகா தீருஷா ரொம்ப கோபப்பட்டா அப்பா கிட்ட வந்து ஏன்னா லோகநாதன் ஈஸ்வரன் காலகாலன் மிருத்துஞ்சயன் அவர் இல்லாட்டா ரொம்ப சிரமங்கள் வரும் அது வரப்படாது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாரு அப்பா அவர் அப்பா நன்னாக இருக்க வேண்டாமா சௌக்கியமாக இருக்க வேண்டாமா அப்பாவுக்கு தான் சொல்லணும்னு தகப்பனாருக்கு புத்தி சொல்லணும்னு வரா தகப்பனார்கிட்ட வந்து பேசுகிறா தாக்ஷாயின் அப்பா அப்படின்னு கூப்பிட்டா திரும்பவே இல்லை அப்பான்னு கூப்பிட்டா இணைஞ்சி திரும்பி பார்த்தான்னு கோபமாக தாக்ஷாயினியை பார்த்தான் அவளுக்கு கோபமாக பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்தது கோபத்தோடு கூட பேச ஆரம்பித்தா தாக்ஷாயினி என்ன பேசினாங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்